وابشروا بالجنه التي كنتم تعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهيان انفسكم ولكم فيها ما تدعون نعم من غفور رحيم او وسلم பெரிய சகோதரர்களே ஒவ்வொருத்தரும் விரும்புகிறோம் உலகத்தில் அல்லாஹ விரும்பக்கூடிய ஒரு முஸ்லீமாக வாழணும் என்று ஒரு முஸ்லிம் உடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பது முதலாவதாக விளங்கினா தான் அல்லாக விரும்பக்கூடிய ஒரு முஸ்லீமாக எங்களுக்கு வாழலாம் முதலாவது அல்லாஹ விரும்பக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய கண்டக்ட் ஒரு முஸ்லிமுடைய முஸ்லீம் ஆக வாழல கண்ணியத்துக்கு சகோதரர்களே ஒரு முஸ்லிம் என்று சொன்ன அவர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தான் அவர் ஒழுக்கம் உள்ள ஒருவராக இருப்பார் அதபு உள்ள ஒருத்தர் எட்டிகச் உள்ள ஒருத்தர் அதான் பெரிய கிதாபில் எழுதுறாங்க உப்பு கொஞ்சமாதான் பெரியார்கள் சொல்றாங்க அழகான அதபிரிக்குதே ஒழுக்கம் இருக்குதே இதை மாவை போல வச்சுக்கொள்ள அமல் கொஞ்சமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதபு கூட இருக்கும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் ஒரு தலை சொல்லுவாங்க யாருக்கு அதபிரிக்குதோ அவருக்கு உலகத்தில் நசீபும் கூட யாருக்கு அதபு ஒழுக்கம் இல்லையோ அவருக்கு உலகத்தில் நசீபும் குறவுதான் நபி சலு அலி வசலம் யாருக்கு யாருக்கு மிருதுவான தன்மைச்சோ அவருக்கு எல்லாம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் ஒழுக்கம் என்று சொல்றது ஆக முக்கியம் ஆக முக்கியம் ஒரு மனிதனுடைய அழக அல்ல வச்சிருக்கிறதே அவருடைய வாக்கள் அல்ல அவருடைய ஒழுக்கத்துல அது எவ்வளவுதான் வாக்கு பசந்தா இருந்தாலும் வெள்ளையா இருக்கிறார் ஸ்மார்டா இருக்கிறார் வாக்குல அல்ல அவருடைய போக்குல தான் இருக்குது அதான் ஒரு பெரியார் சொல்றாரு நாங்க உ ஸ் வச்சு நாங்க பியூட்டிஃபை பண்றதுல இல்லை இருக்கு யாருக்கு நல்ல இல்மும் இருக்குது நல்ல அதபும் இருக்குதோ அவர் தான் உண்மைக்குமே அழகானவர் ஒழுக்கம் இருக்குது மாஷா அல்ல அறிவும் இருக்குது இவர் தான் உண்மைக்குமே அழகானவர் சொல்றது இல்ல உண்மைக்குமேன் என்று அனாது வாப்பா இல்லாத கண்ணியர்களே சகோதரர்களே எனவே அதப் ஒரு மனிதன் கிட்ட வாரது ஆக முக்கியம் ஒரு முஸ்லிம் உடைய ஆகா ஒரு குவாலிட்டி தான் ஒழுக்கம் உள்ளவராக இருப்பார் அதப் உள்ளவராக இருப்பார் இப்போ ஒரு கேள்வி வரும் என்ன அடுத்த கேள்வி அதனால் அதப்ங்க அதப கண்ணிய பெரியோர்களே சகோதரர்களே அதப் என்று சொல்றது அடுத்தவருக்கு ராகத்தை கொடுக்கிறதுனா இன்னொருத்தருக்கு ராகத்தை கொடுக்கிறது இதுக்கு பேர் தான் அதப் என்று சொல்றது அடுத்தவருட கஷ்டத்தை நீக்குறது அவருக்கு உள்ளத்துல ராகத்தை போடுறது அதுக்கு பேர் தான் அதப் என்பதாக உள்ள மக்கள் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வரவேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி தான் பயன் முடிகிற நேரத்தில் அவர்கிட்ட அத ஒரு முஸ்லிம் உடைய கண்டக்ட் ஒரு முஸ்லிம் கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டியில முதலாவது அவர் ஒழுக்கம் உள்ளவராக இருக்கணும் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒழுக்கம் இல்லாம படிக்கிறவர் இருக்கிறாரே மதரசம் இல்லாம அவர் செல்நேற்று கிளாஸ்ல இருக்கலாம் கிளாஸ்லாம் நல்ல அரேபிக் புளூண்டா இருக்கலாம் ஆனா நன்றாக விளங்கிக்கொள்வோங்க வார்த்தைகளுடைய கருத்தை நல்லா விளங்குறது அல்ல எயில் என்று செல்றது ஒரு நூறு என்பதாக உள்ள மக்கள் கிட்டாபில் எடுக்கலாம் ஒரு பிரகாசம் உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அல்லது தஹஜூத் என்ற இன்ஃபர்மேஷன் கிட்ட இருக்குதா என்று ஒரு நூர் அது உள்ள இறங்கிச்சு என்றா அது மனிதண்ட நரம்புல உடம்புல ஒவ்வொரு உறுப்புகள்ல பேசிடும் அந்தம் இருக்குதே அவர் அந்த நேரத்தில் படுக்க விடாது அவர் அந்த நேரத்தில் முசால்தல் நிக்க வைக்கும் இதுக்கு பேரு தான் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் தஹஜூத் சுண்ணத் என்று தெரியும் ஆனா வாழ்க்கையில தொழுறதே இல்ல அவருடைய பாடல படுக்கிறார் இவர்கிட்ட தஹஜூத் சுன்னத்தேஷன் இருக்குது மலுவாத்திருக்கிறதே தவிர அவர்கிட்ட இல்லை கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இந்த பேசுற ஏன் இவ்வளவு எல்லாம் பயான் கேட்ட மாற்றம் வருவதில் நாங்க கேட்காத பயானா சுபான் அல்லாஹன்மா தமிழாலுமா இங்கிலீஷால சுலைமான் முல்லுமா இஸ்மாயில் மெங்குமா சுபகானல்ல எவ்வளோதான் கேட்டாலும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவானும் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது இன்பர்மேஷன் மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷனால் ஒரு மனிதன் கிட்ட மாற்றம் வராது எப்ப கேட்கிற பயான ஒழுக்கமா அதுக்குரிய அதாபோட நல்ல நீயத்தோட எப்ப கேட்போமோ அல்லா ஹக்குமாக அமல் செய்யறதுக்காக வேண்டி கொண்டு போகும் ஒரு பிரகாசம் அது நூறு எனவே நான் என்ன தெரிய வார என்றா இல்மு யாருக்கு கிடைக்கும் அதபிருந்தா தான் எல்மு கிடைக்கும் இல்லாட்டி எல்மு கிடைக்காது இன்பர்மேஷனாக மாறும் அந்த இன்ஃபர்மேஷன் கூடிக்கொண்டே போகுது விளங்கிக் கொள்ளுங்களுக்கு நாங்க நரகம் போறதுக்கு முதல் காரணமாக அதுதான் இருக்குமொழில் மான் ஹஜீஸ் நபி அலி வசலமாக சொன்னாங்க அது கல்பு கறங்கி சென்ற ஒட்டம்புலம் அப்படியே அந்த நூறுடும் இதுதான் புரோசனமான இல் இரண்டாவது அது நாக்குல மட்டும்தான் இருக்கும் கேட்டா ஜெல்லாம் வருவது இது இன்ஃபர்மேஷனுடைய வாழ்க்கையில் ஒன்றும் கியாமத்துடைய நாள் இவருக்கு எதிர்ப்பான சாட்சியாக இருக்கு நாளுக்கு நாள் பயான் கூடுது கேட்கறது நாளுக்கு நாள் எங்களுக்கு எதிர்ப்பான சாட்சியை தான் கூட்டுறோம் விளங்கி கொள்ளுவோம் எனவே அல்லாஹா கிட்ட நாங்க ஒவ்வொருத்தரும் துவா கேட்கணும் கேட்டாங்க தரக்கூடிய நரகத்துக்கு போடுற இல்மெல்லாம் எனக்கு தேவையில்லையா அல்லா கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே ஒரு முஸ்லீம் முதலாவது எங்களுடைய பெரியார்கள் எடுத்து பார்த்தா சுபஹான் அல்லா எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவங்களாக எவ்வளவு ஒழுக்கம் இமாம் ஷாஃபி ரஹத்து அலஹி அவங்க ஒரு நாள் அவருடைய ஒரு மாணவருக்கு செல்றார் என்ற ரூம்க்கு பேய்த்து என் ரூமுக்கு போயிட்டு கிதாப்ல ராக்கில ஒரு கித்தாப் இருக்குது அந்த கிதாப கொண்டு வாங்க இவரும் சொன்ன எழுபட்டார் அதுக்கப்புறம் கேக்கிறார் கேள்வி ஹசரத் கிட்ட எந்த ராக்கேண்டு கேட்டுக்கொண்டா நல்லமே அதுக்கும் ரூம்க்குள்ள நாலஞ்சு ராக்கே எரிக்கலாம் கேட்டாங்க ஹசரத் எந்த ராக்கில கிதாப் இருக்குது இமாம் ஷாஃபி ரஹிமல்லா சொன்னாங்க என்ன வாப்பா எட்டு வருஷமா என்னோட தான் இருக்கிறீங்க ரூம்ல எத்தனை ராக்கரிக்குதுன்றே தெரியாதா ரூம்ல இருக்கிறேருவாக்குதானே அவருடைய பதில் என்ன தெரியுமா ஹசரத் டைம்ல அதபுக்காக வேண்டி பெய்தே இல்லை ரூமுக்குள்ள இருப்பீங்களோ நான் அதபோட உங்களைய மட்டும் தான் பாப்பேன் இப்படி திரும்பியும் பார்க்க மாட்டேன் ஒழுக்கத்துக்கு மாற்ற எனக்கு எத்தனை கபடி இருக்குது என்றது தெரியா ஹசரத் அதுதான் கேட்ட நான் ஒரு ரூமுக்கு போகல இப்படிதான் போறேன் கண்ணிய பெரியவர்கள சகோதரர்கள் அவ்வளோ ஒழுக்கம் எவ்வளோ அந்த இல்லை கண்ணியப்படுத்துறது அந்த ஒஸ்தியது மஹமூது ரஹ் அலகி மௌலான பெரிய அறிவாளி இ கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹா அவங்களுக்கு அதப கொடுத்திருந்தான் அவருடைய ஷேக் தான் ஒவ்வொரு நாளும் போவார் மதரசட்ட தேர்ட்டி மைல்ஸ் அந்த தேர்ட்டி மைல்ஸ் ஒஸ்தாது கண்ணியத்துக்காக வேண்டி கண்யத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வாகனத்தில் போக மாட்டாங்க நடந்து கொண்டுதான் போவாங்க வருடங்கள் எவ்ரி Thursday, நடந்து கொண்டு போவாங்க சந்திப்பாங்க எல்லாம் விபாதத்துகள் எல்லாத்தையும் படிப்பாங்க நடந்து கொண்டே வருவாங்க எங்களுக்கு இது ஒரு கண்ணியமா கேள்வி வரும் அப்படி வாரண்டாவே எங்களுக்கு பலகீனங்கள் இருக்குது என்று விளங்கி போலாம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை அலிரலி லாஹ அன்பும் அவங்க மக்கள் இருந்து இது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அலி இருந்து அல்லாஹு மக்கள் செஞ்சாங்க காலால நடந்து கொண்டு நைன்டீன் இயர்ஸ் அவங்களோட 19 இயர்ஸ்ல மஹபத்துல நடந்து போறாங்க மக்கள் இருந்து மதீனக்கு யோசிச்சு பாருங்க நாங்க பஸ்ல போறாவே ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்பீட்ல போனாலும் சிக்ஸ்தன் அவர்ஸ் போறம் இரவு பகல் அதப் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அவ்வளோ ஒழுக்கமாக நடந்து கொண்டா ஷேக் மஹமுது ஹசன் ரஹ் அலேஹி அவங்க தன்னுடைய கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் ஒரு நாள் வாப்பாக்கு சோம் இல்ல மஹமுது ஹசன் ரஹிமஹுல்லா அவங்களோட ஒஸ்தாது வாபா சோம் இல்லாத டைம்ல அப்படியே நஜீஸ் வெளியாகிட்டு சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாம் சும் இருந்துட்டாங்க பார்த்து சும் இருந்துட்டாங்க அந்த மாணவர அல்ல கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இதுக்கு அத பெரியவங்க என்ன சஹாபாக்கள் அபூ பக்கர் அல்லாஹூ அன்பு அவங்க நபிஹூ அலைவ செல்லம் அவங்களோட எங்க போறாங்க போறாங்க மக்கள் இருந்து மதீனாக்கு செஞ்ச சஃபர் இருக்கிறதே சரியான டயர்டு எவ்வளோ நீண்ட சஃபர் ரொம்ப டயர்ட்ல போயிருக்கிறாங்க இப்ப எல்லாம் முசாஃபா செய்ய வார நேரத்துல வாரவங்கட எண்ணத்தில் எரிஞ்சு அபூ பக் அலி அல்லாஹு அவங்களை பார்த்து நபி என்று எல்லாம் வந்து ரஷ்யதான் இருக்குது நாங்க என்ன என்ன சொல்லுவோம் அஜ்ஜார் நான் இல்ல அஜ்யர் அவர்தான் அவர் முசாஃபு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் அபு பக்தர் பாருங்க அதப் இந்த இடத்துல அதப் ஒழுக்கம் அதப் என்ன அடுத்தவருக்கு ராஹாஸ் கொடுக்கிறது விளங்கினாங்க இப்ப எல்லாம் இணையதான் நபி நினைச்சு முசாஃபா செய்யறாங்க ஆனா நான் இப்ப டைவர்ட் பண்ணிட்டு நின்ற நபியாங்களுக்கு நபியாங்க கஷ்டப்படுவாங்க கண்ணியக்குரிய பெரிய சகோதர்களே இந்த படிச்சு தந்தார் அபு பக்கர் சித்திகர முக்கியமான ஒரு சஹாபி சஹாபாக்களுக்கு நடந்து கொண்டு தாண்டி நடந்து கொண்டு போறார் கேட்டாங்க அபு தர்தா என்ன செய்வீங்க உலகத்துல சூரியனுடைய வெளிச்சம் உலகத்துல மனிதர்களுக்கு படுவதே அந்த மனிதர்கள் மனிதர் நபிமார்களுக்கு பின்னால் இந்த அபூபக்கர் தான் அவரை முந்தி நீங்க நடக்கிறது இருக்கிறது நடந்து போறது ஒழுக்கத்துக்கு மாற்ற கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் எங்களுக்கு ஒழுக்கம் எங்களுக்கு படித்து எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க முதலாவது அடுத்தவருக்கு இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க அஷ்ரப் அலி தானவி ரஹத்துல சில நேரத்துக்கு நாங்க விருந்தாளிகளுக்கு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இது அதுபுக்கு மாற்றம் குரான் என்ன செல்றான் இப்ராஹிம் அலைஹி சலாத்து அவங்க விருந்தாள சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அலாத்த குலூன் குரான் அலாத்தூடாதா எடுங்களே இவ்வளவு எடுங்களே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இது ஒழுக்கத்துக்கு மாற்றம் நாங்க அவருக்கு நாங்க கஷ்டம் தான் கொடுக்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே முதலாவது விஷயம் ஒரு மனிதன் அவங்களுக்கு அடுத்த ஹதீஸ் நபி அலிஹி வசலம் அல் முஸ்லிமோ உண்மையான முஸ்லிம் என்ற யாரு தெரியுமா அவருடைய நாக்கால அவருடைய கையால அடுத்த முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்கிறாங்களே இவர் உண்மையான முஸ்லிம் எனவே ஒரு மோமின் என்று சொன்னா முஸ்லிம் என்று சொன்னா யார் அடுத்தவங்களுக்கு ராகத் கொடுக்கிறவர் ஒரு முஸ்லீம் அடுத்தவங்களுக்கு தக்லீஃப் கொடுக்கிறது கஷ்டம் கொடுக்கிறது இது ஒரு மோமின் உடைய சிபத் இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே ஒரு மூமின் எல்லாம் சந்தர்ப்பத்திலையும் யோசிப்பார் இணையால இன்னொருத்தருக்கு கஷ்டம் வரக்கூடாது இணையால இன்னொருத்தருக்கு கஷ்டம் வரக்கூடாது இஸ்லாம் இதை தடுக்கது இஸ்லாம் இதை தடுக்கது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இமாம் ஜமாத் சென்னா எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நபி சல்லாஹ் வசல்ல வாழ்க்கையில விடுறதே இல்லை இமாம் ஜமாத் கடைசி சக்கராத்துடைய நேரத்திலையும் ரெண்டு சஹாபாக்களிட தோல்ல கையை வச்சு கொண்டுதான் மஸிதுக்கு போனாங்க அவ்வளவு முக்கியமானது இமாம் ஜமாத் ஆனாலும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே கிதாப்ல எழுதுறாங்க யாரு இமாம் ஜமாத்துக்கு போவதின் மூலமாக அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வருமோ அவர் இமாம் ஜமாத்துக்கு போகாம இருக்கிறது தான் ஏன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார் ஒருத்தருகே அந்த நோயால நாத்தம் அடிக்குது இவர் இமாம் ஜமாத்துக்கு போறது கஷ்டம் ரவி அல்லாஹுட காலத்துல குருஷ்டரோகம் உள்ள ஒரு பெண்மணி காபாவ தவாஃப் பண்றதுக்கு வந்தாங்க எல்லாத்துக்கும் நாத்தம் இப்பாஹு வன் சொன்னாங்க ஏ பெண்மணியே அல்ல அவங்களுக்கு பெரிய கூலிய தருவான் நீங்க இதுக்குறவு ஹரமுக்கு வராம இருந்தான் அல்ல சொல்லிட்டாங்க வீட்டில் இருந்தாலும் கூலிய தருவாள் போனது போனது தான் உமர் ரதி வரவே இல்லை ஏன் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறது ஹராம் உமர் ரதி அல்லாஹுக்கு பின்னால ஒரு கூட்டம் அவங்க வீட்டுக்கு வந்து சொல்றாங்க உமர் வஃ தாகிட்டே இப்ப வாங்கல இப்போ வாங்கல ஹலோ ஹரம்க்கு சொன்னாங்க உமர் எவ்வளவு முக்கியமான ஆள் தெரியுமா அவருடைய ஒவ்வொரு பேச்ச அவர் நேரத்திலையும் நான் கண்ணியும் ரெண்டாவது அவருடைய மௌத்துக்கு பின்னாலையும் நான் அதை கண்ணியப்படுத்தணும் அவ்வளவு முக்கியமானவர் தான் உமர் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே முதலாவது பாடம் அந்த பெண் உமர் ரவி அல்லாஹு அன்பவங்களுக்கு ஒழுக்கமாக இருந்தாங்க ரெண்டாவது ாருக்கும்த்னாத்துக்கு போற நேரத்தில் ஒருத்தர் கொஞ்சம் சரி தள்ளதே ஹராம் எங்களுக்கு அனுமதி தரவே தராது அம்மா ஆயா ரவி அல்லாஹூ அன் அவங்களை பத்தி தெளிவாக ஆண்கள் அல்ல இப்ப பெண்களை பாருங்களை ஒரு பெண்மணி கூப்பிடுவாங்க போமே போமே ஹஜர் கிட்ட போமே அஸ்வத் கிட்ட ஹரல் அஸ்வத் நாங்க எல்லாம் பெண்கள் எங்களுக்கு தவாஃப கூடிய வேற இடம் வெச்சிருக்குது எங்களுக்கு அதுக்குள்ள போறது கூடாது என்று காலுக்கு கீழால கண்ணியத்துக்கு சகோதரர்களே எவ்வளோ பெரிய ஹராம் எவ்வளவு பெரிய கஷ்டம் மக்களுக்கு நாங்க கொடுக்கறோம் ஒரு முஸ்லீம் சில நேரத்துக்கு நான் ஏன் இது செல்றேன் என்றா சில நேரங்கள்ல நாங்க இபாதத்தில் உச்சகட்டத்தில் இருப்போம் ஒரு முஸ்லிம் கிட்ட இருக்கக்கூடிய பேசிக் சாக்கள் யாரும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நபி சலல்லு வலி வசல்லோட காலத்துல பாருங்க நபி சலாஹ் சொந்த இபாதத் எ நேரத்திலையும் அம்மா ஐஷா ரவி அல்லாஹூ அண்ணா அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாம தான் நபி சலாஹூ அலி வசல்ல நம்புவாங்க எந்த டிஸ்டர்பும் உழு எடுப்பாங்க தண்ணி சத்தம் இல்ல நடந்து கொண்டஸ்லிம் விஷயம் தான் ஆக முக்கியமான சிவத் அதுதான் சொல்லுவாங்க ஒருத்தர் தொழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொருத்தர் சத்தம் போட்ட குரான் அவருடைய தொழுகைக்கு நீங்க டிஸ்டர்ப் தக்லீஃப் கொடுக்கறீங்க அதுபுக்கு மாற்றம் நோயின கொடுக்கறீங்க ஒரு மனிதண்ட உள்ளத்தில் ஒரு டென்ஷன் உண்டாக்குறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்ல கணித்து சகோதரர்களே ஒரு லோன் நான் எடுத்துட்டேன் உதாரணத்துக்கு ஜூலை தேர்ட்டி பஸ்ட் அந்த லோனை கொடுக்கணும் அந்த லோனை கொடுக்காம இருக்கிறேன் ஆகிட்டு ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்கிறேன் இப்ப கடன் தந்தவரோட உள்ளத்தில் ஒரு தடமாற்றம் வருவது கிடைக்குமோ இல்லையோ கிடைக்குமோ இல்லையோ இப்படி அவருடைய உள்ளத்தில் தடமாற்ற உண்டாக்குறது மக்கள் செல்றாங்க இது ஒரு முஸ்லீம் ஒரு வார்த்தை செல்லிக்கொள்ளுங்க ஒரு மோமின் தடமாறுறார் ஒரு முஸ்லிம் உடைய உள்ளத்தில் ஒரு தடமாற்றத்தை உண்டாக்குறதுக்கு ஏலா சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனா இஸ்லாம் இது ரொம்ப சீரியஸாக செல்லுது ஒருப்போம் எங்களோட் முஃ்தி ஆசம் பகிஸ்தான் ஒரு நாள் எங்களை எல்லாம் கூப்பிட்டு பிள்ளையில இப்ப பெரிய பெரிய முஃப்திமாறு கூப்பிட்டு சொன்னாங்களாம் நீங்க வீட்டுல எவ்வளோ பெரிய ஹராத்த செய்வீங்க நாங்கெல்லாம் யோசிச்சோம் என்னடா என்ன பெரிய ஹராத்த செஞ்சேன் என்ன ஒரு சாமத்தை எடுத்தா நாங்க ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம் அது எங்க கன்வீனியன்ட்டுக்காக வேண்டி நீங்க எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறது இருக்குது இதான் ஒரு மூமினுக்கு கஷ்டம் கொடுக்கிறது அறாமா இல்லையான்னு கேட்டான் பெரிய அநியாயம் அநியாயம் இதுக்கு டெபினிஷன் என்ன தெரியுமா ஒரு பொருளை அது கூறிய இடத்துல வைக்காம வேற இடத்துல வைக்கிறது அதுதான் அநியாயம் கண்ணியத்துக்குரிய பெரிய சகோதரர்களே அதே மாதிரி ஒரு உதாரணம் கூட்டாளிமார்களோட சாப்பிடுறா இங்க சாப்பிடுவா உட்காந்தாச்சு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை வீட்டுக்கு கொடுக்காம இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு பெண் மணி ஒரு மஹ்லூக் அல்லாஹுடைய ஒரு படைப்பு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே மாப்பிள்ள எயிட் ஓ கிளாக் வாரெண்ட் சென்னு எயிட் டென் ஆகிட்டு இன்னும் வரல இந்த பத்து நிமிஷம் அவருக்கு வார டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அனுமதி கொடுக்காது நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க வராத பட்சத்தில் நீங்க வராம அந்த பெண்ணுடைய உள்ளத்துல வரக்கூடிய டென்ஷன் இருக்குது ஒரு மூமி உள்ளத்தில் ஒரு டென்ஷனை உண்டாக்குறதுக்கு இஸ்லாம் அனுமதி தர அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் ரொம்ப சிம்பிள் அப்படியே அவர் தொழுந்து கொண்டிருக்கோம் உட்கார்ந்துருவோம் பக்கத்தில் உட்கார்ந்தா நாங்க செல்ற அதுதான் சிஸ்டமா விலங்கு சார் அப்ப அவருக்கு விலங்கும் நாங்க சந்திக்க வந்திருக்கிற சுற்றி சந்திச்சு உல மக்கள் கித்தாப்ல இது அடர்புக்கு டோட்டலி மாற்றம் என்று சொல்றாங்க ஒரு மூமின் உள்ளத்துல தடமாற்ற நான் தொழில் கொண்டிருக்கிறேன் ஒருத்தர் வந்து சைட்ல உட்கார்ந்துட்டார் அப்படி அவசரமோ தெரியா தொழுவை முடிச்சு சரி இவரை பார்ப்போமா இவரு போறதுக்கு வாராரா சந்திக்க வாராரா இப்ப தொழுகக்குள்ள இந்த சிந்தனை முன் பின் ஆகிற லெவலுக்கு என்னைய தடமாற்றமான நிலைமைக்கு போடுறது இருக்கிறதே இது ஒழுக்கத்துக்கு மாற்றம் உங்களுக்கு அவரை சந்திக்கணுமா பின்னு புக்காருங்க அவர் சலாம் கொடுத்து துவா முடிச்சு எலும்பி வார நேரத்துல சந்திங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே இந்த பேசிக் ஆதாப்கள் இருக்கிறேன் ஒரு நாளம் யாருக்கும் தக்லீஃப் கஷ்டம் கொடுக்க மாட்டார் அவருடைய வாழ்க்கையில இன்னொருத்தருக்கு சிரமம் என்றது உண்டாகவே உண்டாகாது ஹதீஸ் நபி அலைய் வசல்ல முதலாவதாக சொன்னது என்ன தெரியுமா நாவால கஷ்டம் கொடுக்க மாட்டார் அதுக்குப் பொருள் சொன்னாங்க தே வார கஷ்டம் அது ஆகப்பெரிய கஷ்டம் அதுதான் பெரியார்கள் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு ஏதாவது காயம் அந்த காயம் இருக்குதே அது கொஞ்சம் நாளில் ஹீலாகும் அப்படியே காஞ்சி பேசிடும் ஆனா நாவ செய்த காயம் இருக்குதே அது ஒரு நாளும் காயாது அவர் பாவிச்ச வார்த்தை தே ரொம்ப பயங்கரமான வார்த்தை எனவே நாவாலம் யாருக்கும் நோவினை கொடுக்கிறதுக்கு ஏலா ஒரு மூமின் என்ன தெரியுமா சுபஹான் அடுத்தவருடைய உள்ளத்துல ராகத்தை உண்டாக்குறது அவருக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது அவருடைய உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு நோவினை வரக்கூடிய அமைப்புல நடக்க மாட்டார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நிலைமையில நடக்க மாட்டார் இது பேசிக் விஷயம் ஹசன் ரவி அல்லாஹூ அணுவங்க ஒரு நாள் ஒரு மஜ்லிஸ்ல மஷூர் ஹவுண்டில் இருக்கிறாங்க கடைசி முடிஞ்சு எலும்பி போகிற ஒருத்தர் வந்து உட்கார் இப்ப ஹசன் ரவி அல்லாஹூ யோசிக்கிறாங்க நான் எலும்பினுண்டா அவர் நினைப்பாரு அவர் வந்தோடனே நாங்கள் எலும்பிட்டோம் என்று எனவே அவரோட ஒரு கவலை வரும் ஒரு மூமின் உள்ளத்துல கவலை போடுறது ஹராம் எனவே அவர் உட்கார்ந்தோடனே எங்களோட மஜ்லிஸ் முடிகிற நேரத்தை பார்த்து நீங்க வந்திருக்கிறீங்க நாங்க சகோதரே ஒழுக்கம் என்று வரக்கூடியம் ஒரு மூமின் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார் யாருடைய உள்ளமும் நோவிக்கக்கூடிய அமைப்புல நாங்க இந்த காலத்துல சில விஷயம் செய்றோம் உம்மடை உள்ள முடச்சி வாப்படை உள்ள தோடைச்சு மாமடை உள்ள தோடைச்சி புள்ளேட உள்ள தோடைச்சி கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இஸ்லாத்துல இதுக்கு அனுமதியே இல்ல எனவே ஒரு மோமின் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவருடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் பார்ப்பார் என்னையால இன்னொருத்தருக்கு கஷ்டம் வருவதா என்னையால இன்னொருத்தருட உள்ளம் டிஸ்டர்ப் ஆகுதா என்னையால உள்ளம் பயம் உண்டாகுதா அதான் சஹாபாக்கள் ஜோக்குக்கு என்ன செஞ்சாங்க சில சஹாபாக்கள் பள்ளியிலிருந்து வெளியே வர போல ஸ்லிப்பர்ல ஒழிச்சு வச்சுட்டாங்க ஒருத்தருடைய அவர் வந்து தட மாறுறார் நபி சலுல்லம் கேட்டாங்க யார் இது செஞ்சது அவர் தேடுவார் இன்னொரு முஸ்லீம் உள்ளத்துல பயத்தை உண்டாக்குறது செஞ்சன் ஜோக்குக்கு மேல ஒரு மோமின கஷ்டத்துல போடுறது இதுக்கு ஒரு நாளும் அனுமதி இல்ல சரீரத்தில் எங்கட இபாத யாருக்கும் கஷ்டமா இருக்கக்கூடாது அம்மா ஆயிஷா ரதி அல்லாஹீடோட தான் மஸிதும் அந்த மஸ்ஜிது நபவிக்கு ஒரு மொபைல்ல வந்துட்டார் அவர் பயன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவருடைய பயன் இருக்குது பயான்ல ஐம்பது பேரு தான் இருக்கிறாங்க கேட்கறதுக்கு பயன் இருந்தா சரி ரோட்டுக்கு கேட்கறதுக்கு பயன் தேவையில்லை இவருடைய பயனுடைய சத்தம் அம்மா ஆயிஷா ரதி அல்லாஹும் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு ரதி அல்லாகும் அண்ணவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போகுது ஒருத்தர் வந்து சத்தம் போட்டு பயான் செய்யறார் வீட்டுல டிஸ்டர்பாக இருக்குது கொஞ்ச நேரம் போனதுக்கு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே உமர் ரதி அல்லாஹூ மெசேஜ் அனுப்புறாங்க நீங்க இதுக்கு பின்னால மருவ புரோகிராம் செஞ்சா எங்களோட கம்புகள் இருக்குது அது உங்களோட உடம்பால் உடைச்சிடுவோம் அப்படின்னா என்ன அடிச்சு அடிச்சு உடைப்போம் பார்த்து கண்ணியத்துக்குரிய பெரிய சகோதரர்கள் தூக்கமும் இல்ல ஒருத்தருடைய தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் பண்றது அவருக்கு பயன் கேட்க விருப்பம் இல்லாத சுட்டி டயர் சுட்டி நேரத்தோட டாக்டர் தூங்க செல்லிருக்கிற சுட்டி அவர் வீட்டுக்கு போயிட்டு தூங்குறாரு நாங்க ஸ்பீக்கர வெளியே போட்டிருக்கிறோம் அவருடைய தூக்கத்துக்கு என்ன நடக்கும் சில சின்ன புள்ளி இருக்கு சோம் இல்ல அவங்க நேரத்தோட படுத்தாதான் உண்மைகள் ஏசாரிக்கும் நாங்க போடுற ஸ்பீக்கர் அவருடைய தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் இது சரீரத்தில் எந்த ரீதியில ஹலால் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சகோதரர்களை நன்றாக விளங்கி ஒரு மூமின் ஒரு நாளும் இன்னொரு மூமின் உடைய உள்ளத்துல முதலாவது அதப் ராகத்தை போடுவார் ரெண்டாவது கஷ்டம் போட மாட்டார் ஒரு மூமின்னுடைய ஆக பெரியோரு அமல் தான் இன்னொரு மூமின் உள்ளத்துல சந்தோஷத்தை உண்டாக்குறது அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யலுமோ சுபஹான் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இது எங்களுக்கு வரவேண்டிய குவாலிட்டி எங்களையால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது எங்களையால எல்லாத்துக்கும் ராகத் தான் வரணும் முல்ல அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலகி அவங்க நோயாளிகளை விசிட் பண்ற ஆதாப் எழுதுற நேரத்துல போட்டாங்க என்னுடைய ஒஸ்தாத் மோலன ஹாரூன் ரஹ்மத்துல்லாஹி அலகி அவங்களும் சொன்னான் நோயாளிகளை விசிட் பண்ண போனாலும் சில நேரங்களில் சில ஆள்கள் இருக்கிறாங்க ஸ்டேட்டஸில் பெருசு அவங்க எனக்கு கண் நோய் வந்திருக்குது எனக்கு கண் நோய் வந்த நேரத்தில் ஸ்டேட்டஸில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்தா நான் என்ன செய்வன் கண்ணை தொடர்ந்து எப்படி சரி பார்க்க முயற்சி செய்வேன் அதான் என்ன என்ன இப்ப நான் இப்படி செய்வன் என்றது அவருக்கு தெரியுமேண்டா அவரையே நோய் பா விசாரிக்க வராமரிக்கிறது நல்லா போனால் அவருக்கு கஷ்டம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர் இந்த நேரத்துல போகணும் எப்படி போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நோய் விசாரிக்க வந்தவர் வெளியே போறாரே இல்ல எத்தனையோ பேர் வாராங்க நோய் விசாரிக்கிறாங்க போறாங்க வாராங்க போறாங்க இவர் போற பாடு இல்ல நோயாளி செல்லிட்டாராம் நோய் விசாரிக்க வாரவங்களால எனக்கு சரியான கஷ்டமா இருக்குது அப்ப இவருக்கு விளங்கும் என்றுதான் நினைச்ச இவர் என்ன தெரியுமா சொன்னார் அப்படியேண்டா நான் இந்த கதவை மூடிவிடவா அப்ப யாருக்கும் உள்ளுக்கு வரையலாதே இப்ப கதவை மூடி ஒரு உள்ள பிரச்சனை அதுக்கு பார்க்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சொன்னாங்க சகோதரர்களே ஒரு மோமின் இன்னொரு மோமீனுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார் நன்றாக விளங்கொள்ளுங்க சில நேரங்கள்ல சில விஷயங்கள் எப்படி சொல்றேன்னு விளங்குது தலையில உள்ள சில விஷயங்கள் எப்படி வார்த்தையால மாத்திர என்று முஃ்தி ஒரு அஷ்ரப் பேச்சொண்டு செஞ்சு கொண்டிருக்கிறார் முஃப்தி ஷபி ரஹிமஹுல்லா கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான் வந்து உட்கார் பின்னுக்கு உட்கார போல அஷ்ரப் அலி தானவிக்கார எங்களே யாரும் கூப்பிட்டா நாங்க என்ன செய்வோம் இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல நீங்க நான் கீழே இருக்கிறேன் கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் ஏற்பதில்ல அதே தான் முஃப்தி ஷபியும் சொன்னாங்க இல்ல அஜரத் நான் அங்க பின்னுக்கே இருக்கிறேன் நான் பின்னுக்கே இருக்கிறேன் இவர் சொல்ற இல்ல முன்னுக்கு வந்து உட்காருங்க இல்ல இல்ல ஷபி வாங்க நான் உங்களுக்கு கதையோன்னு சொல்றேன் என்ன செய்யல அப்படியே வாரான் வந்து உட்கார்ந்தான் மஜ்லிஸ்ட் முடிஞ்சதுக்கு பொறவு இவர் கேட்கிறார் கதை கத என்ன தெரியுமா சொன்ன உட்கார நான் சொல்றேன் வாங்க ஒழுக்கம் நீங்க வாங்க அவ்வளவுதான் தெரியுமா खिलाफत, ஆலம்கிக்குறதா அல்லது சகோதரருக்கு கொடுக்கிறதா இந்த ரெண்டு பேரும் ஒரு பெரியார்கிட்ட போறாங்க துவா கேட்கறது பெரிய ஒரு வலியுல் தான் அந்த வலியுள்ள ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறான் சகோதரர் வாரார் சகோதரர் வந்து விஷயத்துல டிஸ்கஷன் நடக்குது சகோதரர் என்ன தெரியுமா செஞ்ச இல்ல இல்ல வாங்கல இல்ல இல்ல நான் இங்கே இருக்கிறேன் பார்த்துக் கொண்டிருக்கிறது கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் ஆலம்கிரி வரார் அவர் ஆலிமும் தான் அவரும் வந்து சொல்ற ஆட்சியுடைய விஷயத்துல மசூரா நடக்குது துவா கேளுங்க ஆலங்கிரி வாங்கல பக்கத்தில் உட்காருங்களே சொன்ன உடனே எழும்பிட்டார் பேச்சுவார்த்தை கேட்கிறாங்க இப்ப உங்களுக்கே விளங்கிருக்கும் தானே யாருக்கு ஆட்சி கிடைக்கும் என்று உங்களுக்கே விளங்கி இருக்கும் தானே யாருக்கு ஆட்சி கிடைக்கும் சகோதரரை கூப்பிட்டன் அவர் ஒழுக்கிறதுக்கு மாற்றம் செஞ்சிட்டார் ஆலங்கிரிய கூப்பிட்டன் சென்னுடனே வந்துட்டார் என்று சொல் ஆலங்கிரி தான் அமீர் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க எதை சொன்னாலும் செய்வாங்க பேச்சுக்கு மாற்றம் செஞ்சே ரெண்டு சம்பவம் தான் முழு ஹிஸ்டரியும் இருக்குது Only two incidents இந்த இல்ல முதலாவது பெரியோர்களே சகோதரர்களே உடைய உடன்படிக்க நடக்க போது நபி அலி வசல்லு எழுதினாங்க பிரச்சனையே இல்லை இதுதான் வெட்டி போடுங்க சகோதரர் இப்ப உங்களுக்கு கேள்வி கொண்டு வரும் அப்படியே நீங்க தானே அதிரத்து இப்ப சொன்னீங்க சொன்னா கேக்குறது நன்றாக விளங்கி கொள்ளுங்க இப்ப இதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா சஹாபாக்கள் வேண்டியது செய்வாங்க நபி அவங்க சொன்ன வேண்டியது பாய கடல்ல இது ஏன் உள்ளத்தால சுமக்கெல்லாத ஒரு விஷயம் அல்ல குத்தம் பிடிக்கவே மாட்டான் இந்த நேரத்தில் அனுமதி இமாம் ஜமாத்துக்கு லேட்டாக வராங்க அபு பக்கர் தக்பீரை கேட்டாங்க இந்த நேரத்தில் முன்னு கிரீங்க வந்துட்டா பாரு பேச்சையா கேக்குறாங்க கண்ணியத்தை பெ பெரிய பெரியர்களே சகோதரர்களே எங்க போச்சு எங்களோட ஒழுக்கங்க நாங்க எத்தனையோ பேருடைய பேச்சுகளை கண்ணியப்படுத்துனோமா எங்க எங்களோட ஒழுக்கம் எனவே ஆக முக்கியம் இந்த ஒழுக்கம் எங்க கிட்ட வாரது முதலாவது நாங்க அடுத்தவங்களுக்கு ராகத் கொடுக்கறது ரெண்டாவது அதுதான் அதாவது யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது சில நேரத்துக்கு போன் எடுத்து நன்றாக விளங்கி கொள்ளுங்க சில நேரங்களில் போன் எடுத்து எனக்கு உங்களோட டூ மினிட்ஸ் பேசலுமா ஒன்றும் கேட்கிற இல்லை எி ஃபர்ஸ்டு கேளுங்க அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார் அவர் பேச ஏழு நிலைமையா ஏலாதா டூ மினிட்ஸ் என்று சொல்லி த்ரீ மினிட்ஸ் பேசுறதும் அநியாயமா தான் நினைச்சு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் படிச்சு கொடுத்தது குரான் எப்படி தொழுகிறதுன்றத அல்லாஹா குரான் செல்லவே இல்லை ஆனா எட்டிகத் என்று வந்த குரான் பேசுறான் இஃத்திதான் ஆயத்து இஸ்தி என்ற ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறது எப்படி நீங்க தட்டுங்க பதில் வந்தா உள்ளுக்கு போங்க அப்படி இல்லாம உள்ளுக்கு போகவானம் உங்களுக்கு உள்ளுக்கு வர வானம் என்று சொன்னாலும் நீங்க மனஸ்தாவப்பட வானம் திருப்பி வாருங்க வாங்க அதுதான் உங்களுக்கு ஹயர் அல்லா ஊட்டுக்குள்ள போற எட்டிக்கத்தை ரெண்டு ருக்கோ அல்லா எழுதுறான் குரான்ல அல்லா செல்றான் ரெண்டு ருக்கோ யோசிச்சு பாருங்க தொகைய பத்தியே ரெண்டு இல்ல என்ன பயன் பண்றான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அது மட்டுமா சூரத்துள் ஹுராத் எடுத்து பாருங்க நபி சொல்லு அலி வசல்லோடு எப்படி பேசணும் அல்லாஹ் குரான் சத்தத்தை நபியுடைய சத்தத்துக்கு பார்க்க உயர்த்தவான உங்களோட அமல்கள் எல்லாம் பாத்தீங்க பேச்சிடும் வலிமாக்கு சாப்பாட்டுக்கு போறாங்க சாப்பாடு அடிச்சிட்டு வீட்டுல திண்டுக்கொண்டு சொல்ல மாட்டாங்க நீங்க திண்டு முடிஞ்ச பேச்சுடுங்க ஏன் நபி கஷ்டம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க அத அல்லா குரான்ல பயன் செய்யறான் தொழுகை அல்ல இந்த பயன் செய்யல ஒழுக்கம் அல்ல பயன் செய்யறான் ஏன் முஸ்லிமுடைய அடிப்படையான விஷயம் ஒழுக்கம் எனவே முதலாவது விஷயம் நாங்க எப்படி நடந்து கொள்ளும் என்றும் எதிர்பார்க்க வாங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சோசியல் லைஃப் இருக்குது இந்த சோசியல் லைஃப்ல நாங்க நிம்மதியா சந்தோஷமா கண்ணியமா ராகத்தா எல்லாத்தோட ஒத்துமையா வாழணும் என்றா பாவிக்கிறது ஆக முக்கியம் இந்த ரெண்டு உசூல் எங்களுக்கு சமூக வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல வரும் தங்கத்தால் எழுதி வச்சுக்கணும் முதலாவது விஷயம் அத்தவக்கோ அடுத்தவங்களுக்கு பேசினது எங்கட வாழ்க்கையில வரத்துக்கு ஆஹ் அவருடைய வாழ்க்கையில் வரணும் இவருட வாழ்க்கையில் வரணும் தெரியுமா உங்களுக்கு இஸ்லாத்துல நீங்க இப்படி செய்யறது ஆரம்பி எங்களுக்கு இப்படி நீங்க சொல்ல போங்க பியூஸ் தரும் இது உங்களுக்குரிய பயன் தான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் அத்தவக்கம் அடுத்தவங்களுக்கு கிட்டால நீங்க எதிர்பார்க்கறது இருக்குதே என்னோட இப்படி நடக்கணும் என்னோட அப்படி நடக்கணும் என்னோட இப்படி நடக்கணும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இது பிரச்சனைக்குரிய விஷயம் முதலாவது விஷயம் அதுதான் சோசியல் லை வரக்கூடிய நேரத்தில் இப்ப ஓபனாகவே செல்றன் ஒரு மாப்பிள பொண்டாட்டிக்கிட்டது எதிர்பார்க்கறது இந்த விஷயத்துல கூப்பிட்டா த்ரீ டேஸ் டைம் பிற்படுத்தலாம் இப்படி இல்லாம கோப்பி ஊத்தித்தாங்களே பிளேண்ட் மட்டோண்டுமே அவஜிப் இல்ல உடுப்பு கல்வி தர இல்ல அது செய்யல இப்ப தவக்கோ எதிர்பார்ப்புகள் கூடிட்டு என்ன நடக்கும் இப்ப பிரச்சனை ஆகிடும் முதல் பாட்டு இருக்கிறேன் மாப்பிள்ளைக்கு கஷ்டம் இல்லாம சாருடைய நேரத்தில் மாப்பிள்ளைக்கு கஷ்டம் இல்லாம மாப்பிள்ளைய உள்ளத்துல சந்தோஷத்தை போடுறதுதான் தீன் மாப்பிள்ளைக்கு எல்லாம் லேசாக்கி கொடுக்கிறது தான் தீன் இது அவன் நினைச்சுக்கொள்ள நம்பர் ரெண்டாவது நம்பர் நாங்க எதிர்பார்த்தா பிரச்சனை ஆயிடு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அடுத்தது ஆக பயங்கரமான நோய் ஒருத்தர்கிட்ட கூட இருக்கிறது எதிர்பார்ப்புகள் கூட பாருங்களே மிஸ்டர் மட்டும்தான் ஒரு வார்த்தை செல்லுமே தவக்கோ இவருடைய எதிர்பார்ப்பு என்ன அவர் செல்லும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் இந்த எதிர்பார்ப்புகள் கூடுறதுக்கு முதலாவது காரணம் அவருடைய உள்ளத்துல ஆகப்பெரிய பெருமை இருக்குது இந்த பெருமை கூடுமோ அவர்கிட்ட எதிர்பார்ப்புகள் கூடும் இப்ப இவரை நினைக்கிறது என்ன அடுத்தவங்க நினைச்சு காட்டுறது அது பிரச்சனை இல்ல அடுத்தவங்க நினைக்கிறது இது பெருமை கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இப்ப அவருக்குரிய ஒசூல் என்ன தெரியுமா அப்படியே அவர் ஒரு மூத்த மனுஷன் மகண்ட கையில காடு அனுப்பாம நாங்க ஊட்டுக்கு பேசு கொடுத்தா ஒழுக்கமா இருக்குமே இவர் இப்படி நினைக்கிறது இது இவருக்குரிய அதை எதிர்பார்க்காம இருக்கிறது இருக்கிறதே அது அவருக்குரிய அதிகம் அவர் அவருடைய வேலையை செய்யணும் எப்ப ஒருத்தருடைய வேலையை செய்ய இல்லையோ பிரச்சனை ஆகிடும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் எனவே பயானில் உள்ளவங்களுக்கு நான் என்ன செல்ல பார்க்கிறேன் இந்த ரெண்டையும் நாங்க எங்களுக்கு கொள்ளணும் At least, ராக்லீஸ்டின்னதாள்ட்டாயம் வாங்க ஏன் தெரியும் போகும் என்று அசில் வந்து ஒன்றும் செல்லவே தேவையில்லை அவர் அதை விளங்கிக்கொள்ளும் ஆனா இப்ப உம்மத்துடைய ஹாலாத் இப்படிதான் இருக்குது எனவே இரண்டாவது எதிர்பார்ப்புகள் எப்ப கூடுமோ இவர் எனக்கு இப்படி சொல்ல இல்ல சொல்ல வீட்டுக்கு வந்து நான் தூங்குற நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட முக்கியமான கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே மனைவி கிட்ட மாப்பிள்ள எதிர்பார்த்தாலும் அதுவும் பிரச்சனை தான் மாப்பிள்ள நீ எப்படி இப்படி செய்வாய் மாப்புல என்ற பெருமை வந்துட்டு நீ எப்படி இப்படி கத்துவாய் மகண்ட விஷயத்துல பெருமை வந்துட்டு கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கிற நேரத்தில் உண்மைதான் அவர் சொல்றது சரி ஆனா கூட படிச்சு அது குரான் சொல்லுது என்ன பலகும் நீங்க விருப்பமான ஒரு பெண்ண ஒரு பெண்ணோ ரெண்டு பெண்ணோ நாளோ முடிச்சுக்கொள்ளுங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒழுக்கம் இல்லாதவனா இல்லையான்னு யோசிங்க போடுறவர் உம்மோட உள்ளத்துல கஷ்ட உண்மை அழுந்துட்டாண்டா இந்த பிரகாரம் சரியா இருக்கலாம் ஆனா ஒழுக்கம் கெட்ட முறையில நீங்க செய்றீங்க ஒரு மூமி இந்த உள்ளத்துல கவலை வந்துட்டு இவருடைய வாழ்க்கை மண் தான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஆனா இப்ப செஞ்சிட்டான் உமக வாப்பகும் சொல்லாம செஞ்சிட்டான் எப்படி தெரியுமா நடந்து கொள்ளும் உள்ளம் நொண்டாலும் இது அவர் நல்லாக இருக்கணும் மகனுக்கு நல்லா வாழ்க்கை அமையணும் என்றதுக்காக வேண்டி அவங்க அந்த தவக்கோ என்ற அந்த எதிர்பார்ப்பு அப்படியே இல்லாமாக்கிக்கொள்ளணும் என்ன செய்ய அவன் ஹராத்த செய்யல என்ன செய்ய நாங்கள் இதை உட்டு போட்டுடுவோமே இது அவங்களுக்குரிய சிபட்ஸ் இது இவருக்குரிய சிபட்ஸ் இப்படி பேலன்ஸ் ஆகா ஆகாம இருந்தா உம்மத்துல குழப்பம் வந்துடும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே சோசியல் லைஃப்ல முதலாவது ஒரு முக்கியமான விஷயம் தான் தவக்கோ எதிர்பார்ப்புகளை இல்லாமக்குங்க ஓ அல்லாஹ செல்றேன் மனைவி கிட்டம் எப்ப எதிர்பார்ப்பு இல்லாம பேசணுமோ அந்த மனைவிட உள்ளத்துல மாப்பிள்ளைய பத்தி ஒரு கண்ணியம் வந்துடும் அப்படி ஒன்றுமே கேட்கிறாரு இல்லப்பா நான் இவருக்கு செஞ்சு கொடுக்கணுமே சுபஹான அந்த கண்ணியம் அல்லாஹுக்கு சுபஹான ஹூத்துல நிச்சயமாக போடுவான் அப்துல் ஹை ரஹத்துல்லாஹி அழகியவங்க கல்யாணம் முடிச்சு நாற்பத்தி சொச்சம் வருடங்கள் அந்த ரெண்டு பேருக்கும் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஒரு சின்ன டிஸ்பியூட் கூட வாய் தக்கம் கூட வந்தில்லை நாங்கள் நினைக்கிறோம் இந்த காலத்தில் கராமத்து வந்து ஹவுலில் முசல்லா விரிச்சு தொழுவுறது பெட்ரோல் இல்லாத டைம்ல தண்ணியை போட்டு ஓட்டுறா சுளியாவாப்பா நான்டா சரியில்ல இந்த காலத்தில் அவளியா மனைவியோட இந்த ஃபியூஸ் போகாமல் வாழ்கிறது அது நாற்பத்தி சொச்சம் வருஷங்கள் எவ்வளோ பெரிய அவுளியாவா இருக்கு ஆ எவ்வளோ பெரிய வழியா இருக்கு வந்து கேட்டாங்க எப்படி ஹசரத் நீங்க ஒரு டிஸ்பியூட்டும் அடிமையாக நினைச்சிருக்கிறேன் நானே ஒரு அடிமைண்ட பார்வையில எப்படியாப்பா இன்னொரு அடிமைக்கு ஏவுறது அசதி அவக்கு ஒன்றுமே நான் சொல்றதே இல்ல ஆனா அவக்கு அல்ல ரஹ்மத் செய்யட்டும் என்ற தேவைகளை விளங்கி அவ எனக்கு நல்ல ஹிதுமத் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறா பஸ் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவங்க சஹாபாக்கள் எத்தனையோ பேர் அத நடந்தாங்க சில சஹாபாக்கள் ஒன்றுக்கு ஒண்டா இருந்து சொல்லாம செஞ்சு படிச்சு கொடுத்தாங்க எதிர்பார்ப்பு இல்ல அப்துல் ரஹ்மான் அத்தனை பார்த்து அப்துல் ரஹ்மான் கல்யாணம் முடிச்சுட்டீங்களா ஓ யார சூழலா நபி சொல்லி வசல்ல இஷு ஆக்கிக்கொள்ள ஏன் நபி அவங்களோட உள்ளத்துல இல்ல அவர் செல்லி செய்றது அவர் கூறிய அத எனக்கேன்ார்பாபரி நீங்க ஒருஜின முடிச்சிங்களா அல்லது கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸ் பண்ணப்பட்ட ஹஸ்பண்ட் மௌத்தான பொண்ணு இதான் நபி அவங்க கேட்டாங்களே தவிர நபி அவங்க கல்யாணத்துக்கு எனக்கு செல்ல இல்லையே வாப்பா சாப்பாட்டுக்கு தான் போனாங்க நபி அவங்க சுபகனந்தான் நாங்க என்ன சொல்லுவோம் பாய்காட் பண்ணுவோம் ஏன் எங்களுக்கு ஒரு வார்த்தை செல்லே நான் இவ்வளவு பெரிய நபி அவ்வளீன் ஜின்னா மலாய்க்காமர்களுக்கு சிறந்த நபி இருக்க ஒரு வார்த்தை செல்லாம செஞ்சிட்டானே இல்ல இல்ல அது பிரச்சனையும் உண்டு கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனுடைய மட்டும் பார்ப்போம் கெடுதிகள் என்ன சனி முன்பின் ஆகிச்சா நலவுகளை பார்த்து கெடுதிகளை மறந்துடுங்க நபி சலாஹ் அலி வசல்லோட காலத்துல சில சகாபாக்களால தவறுகள் நடஞ்சி நேத்து முந்தினாத்து சொன்னதை போல சகாபி அப்பா அந்த கெடுதிகளை மறந்துட்டாங்க முக்கியம் முதலாவது ஒன்றும் எதிர்பார்க்கவானம் ரெண்டாவது நலவ பாதங்க கெடுதிய மறந்துடுங்க அபு பக்கர் ரதி அல்லாஹுமா இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பெரிய வாய் தக்கம் போது இது நடக்கதான் செய்யும் நன்றாக விளங்கி கொள்ளுவோருத்தரை வித்தியாசமாக அத்தர் இருக்குது அத்தர் ஒருத்தர் அத்தரை எடுத்து நல்ல பூசுறாரு மஷால சூப்பர் வாசம் அப்பா சரி அதே அத்திரப்பா கசக்குது வாயில வச்சா அத்தனை தூக்கி வீசுறாரு மடையனா இல்லையா நலவ பார்த்து அத்தனை சாக்களை போடுங்க பார்த்து அந்த விஷயத்த மறந்துடுங்க ஒருத்தர் தேன் ஹனி எடுக்கிறார் ஹனி எடுத்து நாக்கல வைக்கிறார் சுபா நல்ல குவாலிட்டி தேன் அப்பா அதே தேன் எடுத்து மேல பூசுறார் என்னப்பா எறும்புதான் வருது ஒரு வாசமும் இல்ல தூக்கி வீசுவோம் இல்ல நலவை பாருங்க உங்களோட வச்சு கொடுங்க மறந்துடுங்க அபுபக்கர் உலகத்துல நபிமார்களுக்கு பின்னால ஆக சிறந்த மனிதர்கள் அபூ பக்கர் உமர் ரெண்டு பேருக்கு மத்தில பெரிய வாய் தக்கம் போது அபூ பக்கர் ரவி அல்லாஹு பாவிக்க கூடாத ஒரு வார்த்தையுமர் உள்ள மொட்டிஞ்சு போயிடுச்சு அபூ பக்கர் இப்படி சொல்லிட்டாரு கோவத்தில் விட்டுட்டு வந்துட்டார் இப்ப அபு பக்கர் அலி அல்லாத்தால விளங்குச்சு எல்லாம் இருக்கே எனக்கும் இவர் பின்னுக்கால ஓடி போறார் உமர் உமர் மன்னிச்சுக்கோ உமர் உமர் அவர் கேட்கல அவர் ஊட்டுக்குள்ள போன உடனே இவரும் ஊட்டுக்குள்ளார் கதவும் மூடிட்டார் கண்ணத்துக்கு அடிச்ச மாதிரி கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே கவலையோடு போறாங்க நபியாங்க அபூ பக்கர் நபியாங்க உட்கார்ந்து கொண்டு பார்த்தாரு மஜ்லிஸ்ல செல்றாங்க அபூ ஒருத்தரோட சண்டை பிடிச்சிட்டு தான் வராரு அப்படி வந்து உட்கார்ந்துட்டான் மஜ்லிஸ்க்கு வார நேரத்தில் அபுபக்கர் ரவி அல்லாஹு பார்த்து சொல்றாங்க யார சொல்ல நான் இவருக்கு மோசமான முறையில் பேசிட்டேன் அவர் சொல்றார் இல்ல இல்ல யார சொல்ல அவருடைய ஒன்றும் தவறு இல்ல இப்படி இப்படி போகுது இப்ப ரெண்டு பேரும் இப்ப மன்னிப்பு நபி சலல்லா வலிவசல்ல விஷயம் தெரியும் இங்க கொஞ்சம் சின்ன ஒரு தவறு நடந்து யாரால அபுபக்கர் அந்த வாரத்தை பாவிச்சு இருக்கக்கூடாது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நபி அவங்க இந்த நேரத்துல உம்மத்துக்கு முழு உம்மத்தும் இணைய பொய்க்காரன் என்று செல்லக்கூடிய நேரத்துல அபூபக்கர் தான் உண்மையாளர் என்று சொன்னார் எனவே அபூபக்கருடைய இந்த நலவை பாருங்க அவருடைய கெடுதிகள் எல்லாம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர் இவரே இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டவர் தெரியுமா முந்தி உங்களுக்கு தெரியுமா இவர் எப்படியா கொண்டு ஆள் இந்த நேரத்தில் எனக்கு இப்படி உதவி செஞ்சிருக்கிறார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு மத்தெல்லாம் கெடுதிகளை மன்னிச்சிடுவோம் ஒரு ஜனாதண்டு வருவது எல்லாமே சொல்றாங்க யார சொல்ல இந்த கெட்டவன்ட ஜனாதம் நீங்க தொழுவிக்க போறீங்களா யார சூழல சொன்னாங்க நான் தொழுவிக்க போறேன் யார சொல்ல கெட்டவன் யார சொல்ல ஒரு நன்மையும் அவனுக்கிட்ட இல்லை கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நபி சலாஹ் அலி வசல்ல மஜ்லிப் கிட்ட கேட்கிறாங்க இவருடைய ஒரு நலவை சரி யாருக்கு சரி செல்லேழுமான் ஒரு சத்தமும் இல்ல ஒரே ஒருத்தர் எலும்பி சொல்றாங்க யார சூழ்நில ஒரு நாள் நானும் அவரும் செக்யூரிட்டி வேலை பார்த்திருக்கிறோம் ஒரு ஜமாத் தொண்டு விஷயம் அவங்களோட பேக் அவங்களோட சாமான் யுத்த ஆயுதம் எல்லாம் இருக்கக்கூட நானும் அவரும் இரவேளை படுக்காம செக்யூரிட்டியாக இருந்தோம் நபி சலாஹு அலி வசல்ல மக்கள் இவரை பத்தி கெட்டதாக செல்றாங்க நான் சாட்சி செல்றேன் இவர் சொர்க்காதி உஷ்தூல படிச்சு கொடுக்கறான் உம்மத்துக்கு ஒரு நலவசர் இருக்குது அதை பாருங்க கடிதங்கள்லாம் மறந்து கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் படித்து தந்திருக்கிறது குறை இல்லாத யாருமே இல்ல ஒரு பெரியார் இந்த குறை இவர் ஜாய் வாக்கில் தான் பேசுவார் இவர்கிட்ட இந்த குறை இவர் சொல்லவே மாட்டார் இப்படி ஒவ்வொருத்தருடைய குறை குறை என்று சொல்லிக் கொண்டே இருக்கவானம் எல்லாமே குற உள்ளவங்க தான் குறை இல்லாத ஒரே ஒருத்தன் அந்த அல்லாஹ மாற்றம் தான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் எனவே மக்களிடம் பழக்கம் இருந்து ஹதியா கொடுப்பாங்க அடிமைய கூப்பிடுவாங்க ஹதியா சதக்கா கொடுத்துட்டு சொல்லுவாங்க அந்த அந்த ஊட்டாட்களுக்கு கொடுத்துடுவாங்க எந்த வீட்டுக்கு கொடுக்குறீங்களோ அவங்க கேட்கற துவையும் எனக்கு வந்து சொல்லுங்க சொல்லுவாங்க கண்ணிய சகோதரர்களின் ஆச்சரியம் என்ன உம்மா ஆயிஷா ரதி அல்லாஹு இப்படி செய்யறாங்க கேட்டாங்க ஏன் இப்படி செய்றீங்க சொன்னாங்க நான் ஹதியா சதக்கா கொடுக்கிறது இவங்களோட து எதிர்பார்த்து அல்ல நான் ஹதியா சதகா கொடுக்கிறது அல்லாஹிட்ட எதிர்பார்த்து இவங்கள்டேட்டு அவங்களுக்கு அதே துாவை கேப்பன் துணியாலே முடிஞ்சிட்டு ஆகிறால் அல்ல எனக்கு அதுக்குரிய தரட்டம் அவனோட துவாவையும் நான் எதிர்பார்க்கல பொத்தி கொடுக்கற தேவையில்ல அவ்வளவு என்ன சரி செஞ்சிட்டான் குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறது தெரியுமா அவன் எனக்கு இப்படி செஞ்சிட்டே இது எதிர்பார்ப்பு கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இதான் நான் வானம் என்று சொல்றேன் தையும் எதிரோர்களே சகோதர்கள் இதுதான் மோமின் உடைய உள்ளம் ஒரு மோமின் ஒரு நாளம் எதிர்பார்க்க மாட்டான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் இது என்ன கடைசி அவர் சம்பவத்தை செல்லி முடிக்கிறேன் இதுக்கு முன்னாலும் செல்லி ரிஃபன் டூ தௌசண்ட் லெவனில் அபு தர்தா ரவி அல்லாஹூ அன்பாவங்க சல்மான் ஃபாரிசி ரவி அல்லாஹூ அனுபவங்க ரெண்டு பேரும் போறாங்க சல்மான் பாரிசி செல்றாரு ஒரு ஊடக காட்டி அந்த ஊட்டில் ஒரு அழகான பெண் இருக்கிறா அவங்களோட வீட்டில் வாப்பாவோட பேசி எனக்கு கல்யாணம் முடிச்சு தாங்களே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா இல்ல ஜி என்ன நடக்குது அபு தர்தா செல்றாரு சரி நான் போய்த்து பேசுறேன் வீட்டுக்குள்ள போறாரு கூட்டுக்குள்ள பெய்த்து கல்யாணத்துடைய விஷயத்த சல்மான் பாரிசியை பத்தி பெருசா சொல்றார் சல்மான் பாரிசி எப்படி அப்படி இப்படி எல்லாம் சொல்றார் நாங்கள் இந்த காலத்தில் சொல்லுவோமே இவர் அந்த கோர் செஞ்சிருக்கிறார் இந்த கோர்ஸ் செஞ்சிருக்கிறார் இவ்வளவு சேலரி வைக்கிது அப்படி இப்படி அவங்க பேத்து சொன்னாங்க இவர் இவ்வளவு முக்கியமான சஹாபி நபி அவங்க இவ்வளோ பஷார செல்லிருக்கிறாங்க அவங்க எல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க ஓ சல்மான் நல்ல மனுஷன்தான் ஆனா நாங்க எங்கட மகள உங்களுக்கு தானதுக்கு தயார்ன்னு சொல்லிட்டாங்க எப்படி இருக்கு அவரும் என்ன செஞ்சிட்ட ஊட்டுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுட்டே வெளியே வந்துட்டார் கணியத்துக்குரிய பெரிய சகோதரர்களே சரி ஒரு வகையில அவர் செஞ்சது ஒழுக்கத்துக்கு மாற்றம் இவருடைய உள்ளத்துல கவலை வராமல் நடந்து கொள்ள ஓனும் என்றதை வச்சுக்கொள்ளும் அந்த முதல் உசூல் பேசினே ஆனா அவருக்கு தெரியும் கூட்டாளிய பத்தி வெளியே வந்துட்டார் இவர் இப்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஷுவர் ஷோட் ஒரு எதிர்பார்ப்போடு தான் அனுப்பி இருப்பாங்க கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் வந்த போற சொல்றதுக்கு என்ன சொல்லிட்டு கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே பாருங்க நலவுகளை பார்த்து கெடுதிகளை மன்னிச்சிடுவோம் எதிர்பார்ப்ப இல்லாமக்கிடுவோம் இவர் எடுத்த உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க அபுத்தர்தான் தான் தான் தகுதியானவன் எழுதின ஒரு பெண்ண நான் முயற்சி செஞ்சனே அது சுட்டி நான் தான் வெக்கப்படணும் நீங்க நீங்க செஞ்சது சரி என்று சொல்லிவிட்டு நாங்க எந்த செய்வோமா என்னென்ன பதுவா வந்திருக்கோம் நாசமா போ உண்ட கல்யாணம் தலாக்கில தான் முடியும் உனக்கு வாழ மாட்டான் உலகத்துல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சகாபாக்கள் கிட்ட இந்த குவாலிட்டியே இல்லை இதுதான் சஹாபாக்கள் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை ரெண்டு உசூல் இவ்வளோ நேரம் பேசினது சுருக்கம் ரெண்டு உண்டு அடுத்தவங்களுக்கு அதபோட நாங்க நடந்து கொள்ளணும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கவே கூடாது வாயாலேயோ கையாலேயோ சிந்தனையாலேயோ எந்த ரீதியிலயும் எங்களால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது அவங்களோட துவாவு கூறி ஒருத்தராக நான் மாறுவோனும் அவங்களுக்கு எவ்வளோ இறக்கம் அவங்க உள்ளத்துல சந்தோஷத்தை போடுறதுக்கு முயற்சி செய்யணும் இது ஒரு மூவின் குவாலிட்டி ரெண்டாவது நாங்க மக்களோட புழங்கக்கூடிய நேரத்துல அடுத்தவங்களுக்குட்டால இந்த அதப எங்களுக்கு எதிர்பார்க்க ஏழா அவங்களுக்குட்டால நாங்க நடந்து கொள்ளக்கூடிய நேரத்துல தவக்கோ எதிர்பார்ப்புகளை இல்லமாக்கணும் அவர் இப்படி நடந்து கொள்ளும் இப்படி செய்யணும் எங்களைய கூப்பிடுமும் எங்களே என்ன சரி கெடுதி நடந்தாலும் நலவுகளை பாப்போம் கெடுதிகளை மன்னிச்சுடுவோம் நன்றாக விளங்கி கொள்ளுங்கோம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே மீசான்ல ஆக பாரமான அமல் இருக்கிறதே நீங்க தொழக்கூடிய கியாமுல்லைலோ நீங்க தொல்லக்கூடிய தராவிங்க நீங்க கொடுக்கக்கூடிய சதக்காவோ நீங்க பிடிக்கக்கூடிய நோன்போ நீங்க செய்யக்கூடிய ஹஜ்ஜோ அல்ல மீசான்ல ஆக பாரமான அமல் இவ்வளவு நேரம் பேசினோமே இந்த அஹ்லாக இந்த அஹ்லாக ஒரு முக்கியமான சஹாபி அபு துஜானா ரதி அல்லாஹு பத்ர் சஹாபி ஹதீஸ்லி சொன்னாங்க அல்லாஹ சொல்றதும் நீங்க விருப்பமான மாதிரி உலகத்துல வாழ மன்னிச்சுட்டேன் இந்த மூணு பேர் மட்டும் எழுப்பினாங்க நாங்க ஹக்க நிறைவேற்றோம் அபு துஜானோட கையில தான் கொடுக்கறாங்க அவ்வளவு முக்கியமான இருந்தவர் கலந்து கொண்டவர் அது எல்லாத்துக்கும் மேல் ஒரு சஹாபி சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் வாக்களிக்கப்பட்டுச்சு நோயில் இருக்கிறாங்க ஒரு சொர் நோய் விசாரிக்க வார்த்தை அவருடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே என்ன காரணம் நான் அல்லா கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் எப்படி ரெண்டே ரெண்டு அமல்களை வச்சு ரெண்டு அமல் நாங்க என்ன சொல்லுவோம் பதில் இவர் பதிர்தானே அப்ப பதில் ரெண்டா தானே சொர்கம் நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா இந்த ஆஜியார் அவர் தான் இந்த முள்ளு மஸித வாங்கி கொடுத்தார் அது சுட்டி அவருக்கு சொர்க்கம் தெரியுமா இந்த ஆஜியார் இல்ல தெரியுமா இவர் ஒரு மதரசா ரன் பண்றார் தெரியுமா இவர் எவ்வளவு ஏழைகளுக்கு இவருடைய குரானும் கையுமா தான் இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய வார பிரச்சனைக்கு தலையடிக்கிறது இருக்கிறது அத போல ஒரு கஷ்டம் இல்ல இப்ப பத்ர சஹாபி உஹது சஹாபி ஹந்தக் ஹுனை எல்லாத்திலும் உள்ளவர் இவர் செல்றாரு நான் அல்லா கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கறது இந்த பத்ர உஹத வச்சி அல்ல முதலாவது விஷயம் நான் அடுத்த வண்ட விஷயத்துல தலை போடுறதே இல்ல தேவையில்லாத விஷயத்துல ஓட்ட போட போடுறது பெரிய பிரச்சனை இதுபி லில் முஸ்லிமீன் உள்ளம் முஸ்லிம்கள விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம சலாமத்தா இருக்குது எனக்கு யாரோட எந்த மனஸ்தாபமும் இல்ல இந்த அமல அமலை வச்சுதான் நல்லா கிட்ட சொர்க்க எதிர்பார்க்கிற கைய வச்சு சொல்லுங்கள் அடே மூத்த மகன் ஒரு வார்த்தை நல்லமே ஒரு மூமின் உள்ளத்துல கஷ்டத்தை போடக்கூடாது அது அவங்களுக்கு உம்மா எனக்கு சொல்லணும் என்றது இல்ல நீங்க உங்களுக்கு வேண்டியதை செய்யலாம் இது எங்களுக்குரியா கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் இப்ப உண்மை பிரிஞ்சு பேத்திருக்கீது என்ன எதிர்பார்ப்புகள் கூட நலவுகள் எல்லாம் மறந்து லட்சக்கணக்கான நலவு இருக்குது ஒரு கெடுதியை வச்சு அவரை பாய்காட் பண்ணி தேவையில்லை எனக்கு நாங்களும் காட்டுற அதை இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை பேசினது சில நேரத்துக்கு சின்ன விஷயம் மாதிரி இருக்கலாம் ஆனா கம்யூனிட்டில பிளவு வாரத்துக்கு இவைகள் தான் காரணம் என்றதை விளங்கி போனோம் எனவே இதுவோல எங்களோட வாழ்க்கையில இந்த ரமலான் நிச்சயமா நாங்க அமல் என்று செல்ற நேரத்தில் எந்த நேரம் யோசிக்கிறது தஹஜூத் குரான் இதுவள் தான் ஏண்ட பார்வையில அதுவோல விதை இதுதான் ஏண்ட பார்வை என்ற ஹதீஸ் குரானுடைய பார்வையில இதுதான் மீசான்ல பாரமாறிக்குமே தவிர Engane qiyamul layl paramaharikada ene vende enda vishayangale pesinoma ketoma ikhlas oda amal sheya kudiya pakiyata Allahakku subhanahu wa taala engalake walanguwana ha aakhira daawananilhamdulillahi rabbil alamin somo lectures wisit slhub